நபிசல்லு அலைஹல்ல அவர்களின் மனைவி ஆயிஷா அவர்கள் தமக்கு தெரியாத ஒரு செய்தியை கேட்டால் அதனை அவர்கள் நன்கு புரிந்து கொள்ளும் வரை மீண்டும் மீண்டும் கேட்டு தெரிந்து கொள்வார்கள் மறுமையில் எவர் விசாரணை செய்யப்பட்டாரோ அவர் தண்டிக்கப்படுவார் என நபி சொல்லாஹு அலைஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் தனது திருமறையில் மிக எளிதான விசாரணையாகவே விசாரிக்கப்படுவார் என்று எண்பத்தி நான்காவது அத்தியாயம் எட்டாவது வசனத்தில் கூறவில்லையா என ஆயிஷா அலி அல்லாஹா அவர்கள் கேட்டார்கள் நபிசல்லாஹு அலிஹஹிஸ்லம் அவர்கள் அது அவர் செய்தவற்றை அவருக்கு எடுத்து காட்டுவதுதான் எனினும் எவனிடம் துருவி விசாரிக்கப்படுகிறதோ அவன் அழிந்து விடுவான் என்று கூறினார்கள்